அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கூறுபவற்றை சுப செய்தி கூறுபவ என்றால் என்ன என்று நபித்தோடர்கள் கேட்டார்கள் நல்ல கனவு என்று நபி சொல்லாகும் செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஒன்பது பூஜ்ஜியம்